வணக்கம் மே பதினொன்று இரண்டாயிரத்தி நட்டினையின் பொது அறிவு குவியலுக்காக அறிமுகம் சி ஞானப்பிரியன் நேற்று கேட்கப்பட்ட கேள்விகளுக்கான பதில்கள் இந்திய விமானப்படையின் துணை தளபதி ஏர்மார்ஷல் ராகேஷ் குமார் சிங் பதௌரியா இரண்டாவது கேள்வி காணும்பதில் இலங்கை கிரிக்கெட் வீரர் முதல் பிரிட்டிஷ் அல்லாத எம் தலைவராக நியமிக்கப்பட்டுள்ளார் மூன்றாவது கேள்வி காண்பதில் சந்திரயான் இரண்டு செயற்கைக்கோள் ஜூலை இரண்டாயிரத்தி பத்தொன்பதில் விண்ணில் செலுத்தப்பட உள்ளது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 இனி இன்றைய கேள்விகள் முதல் கேள்வி எந்த மாநிலத்தின் உதயம் உட்கல் தினமாக கொண்டாடப்படுகிறது இரண்டாவது கேள்வி ராமப்பா கோவில் எங்கு அமைந்துள்ளது மூன்றாவது கேள்வி இந்தியாவில் எங்கு புதிய குதிக்கும் சிலந்தி வகை கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது நான்காவது கேள்வி உலக வங்கியின் புதிய தலைவர் யார் நன்றி மீண்டும் சந்திப்போம் வணக்கம்